நாட்டை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மீளுவோம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கொல்லு இட்லி செய்ய தேவையான பொருட்கள் கொல்லு ஒரு கப் உப்பு ருசிக்கு ஏற்ப செய்முறை முதல்ல நம்ம கொல்லு வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதை எடுத்து இந்த நம்ம வந்து இட்லி மாவை அதே போல அதே மாதிரி ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் முதல்ல தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதை மாவை ஒரு போல டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்து வச்சுடலாம் இதை நம்ம எடுத்து ஸ்டவ் பற்றி வச்சிடுவோம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சுருவோம் அதுக்குள்ளே இந்த இட்லி தட்டிலெலாம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை அதில் கொட்டி அந்த இட்லி தட்டு அந்த பத்திரத்தில் வச்சு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரமாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொல்லை இட்லி தயார் நம்ம வேணுன்னா தாலி யுத்தம் கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்சி மிளகா உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் துருவல் கேரட் இதெல்லாம் போட்டு அந்த மாவில் தாளித்தோம் நம்ம சுட்டுக்கலாம் நம்ம சௌகரியம்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு உங்களே சந்திப்போம்